ஆதி திருவார்த்தையான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு முத்துக்கொளிப்பு ட்ரெஷர் ஹண்ட் வாசிக்க வேண்டிய பகுதி நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் 129 இருபத்தி ஒன்பதாம் வசனம் முதல் நூற்றி வரை உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள் ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கை உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆ என்று திறந்து அவைகளுக்கு இயங்குகிறேன் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும் உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள விடாதேயும் மனுஷ செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும் அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்து கொள்வேன் முது அடியின் மேல் முகத்தை பிரகாசிக்க பண்ணி முது பிரமாணங்களை எனக்கு போதியும் உம்முடைய வேதத்தை மனிதர் காத்து நடவாதபடியால் என் கண்களில் இருந்து நீர்த்தாறைகள் ஓடுகின்றன கர்த்தாவே நீர் நீதிபற உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள் நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமானவைகள் என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன் நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாயிருக்கிறேன் ஆனாலும் உமுடைய கட்டளைகளை மறவேன் உமுடைய நீதி நித்திய நீதி உங்களுடைய வேதமே சத்தியம் இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தன ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மன உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும் என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் இன்றைய மனரவசனம் ஏசாய முப்பத்தி நாலாவது அத்தியாயம் வசனத்தினுடைய முதல் பகுதி கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள் சர்ச் ஆஃப் தார்ட் அண்ட் ரீட் பைபிள் திருவார்த்தை அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் செய்தி திருக்குறள் கிரேக்க மொழியில் முதலில் கூறியது லோகோஸ் அதாவது வார்த்தை என்பது லோகோஸ் என்றும் அடுத்தது அதாவது நமக்கு கிடைக்கும் செய்தி குரல் ரேமா என்னும் உள்ளது பொதுவாக நமக்கு உடனுக்குடன் ரேமா அதாவது செய்தி கிடைத்து விடாது வாசிக்கும் பகுதியிலிருந்து செய்தியானது மானைப்போல் துள்ளி குதித்து வரும் வரை போதுமான நேரம் அதில் தியானி தியானிக்க செலவழிக்க வேண்டும் அதுவரை அப்பகுதியை திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும் மைல்ஸ் கவர் டேல் பதினாலாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு வேதாகம மொழிபெயர்ப்பாளர் அவருடையதுதான் முதல் முதல் அச்சேரிய ஆங்கில வேதம் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் என்ற பிரபல ஆங்கில மொழியாக்கத்திற்கு அடிப்படையாக அமைந்ததும் அவருடைய மொழியாக்கமே அவர் மொழிபெயர்த்து வெளியிட்ட முன்னுரையில் வேதத்தை எவ்விதம் ஆராய்கிறார் என்று கீழ்காண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் எழுதப்பட்டது என்ன யாரை பற்றி யாருக்கு எந்த வார்த்தைகளில் எப்போது எங்கே எதற்காக ஏச்சூழலில் முன்னால் இருப்பது என்ன பின்னால் வருவது என்ன என கவனித்தால் வேதம் நன்றாக விளங்கும் ஆங்கிலத்தில் அவர் இப்படி எழுதினார் இட் ஷால் கிரேட்லி ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்கிரிப்சர் இஃப் யூ மார்க் நாட் ஓன்லி வாட் இஸ் ஸ்போக்கன் ஆர் ரிட்டன் பட் ஆஃப் ஹூம் அண்ட் To whom, with what words, at what time, where, to what intent, with what circumstances, considering what goes before and what follows. Vedam namakkuul nolayinuma, namadarkkuul nolayinuma. Nadiyorengalil koolaangarikkal kadeitha uudum. Pebbles, anail mutthukkal vengdu maanaal, pearls vengdu maanaal. ஆள் கடலுக்குள் செல்ல வேண்டும் கடவுள் தமது வார்த்தைகளை புதையல்களுக்கு ஒப்பிட்டுள்ளார் வசனத்திலே வாசிக்கிறோம் நீதிமொழிகள் ரெண்டு நான்கு ஐந்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாய் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னது நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் மறைக்கப்பட்டது எதுவும் மேசை மேல் அப்படியே கிடக்காது அதை பொறுமையுடன் எங்கும் தேட வேண்டும் திருமறை ஆராய்ச்சி என்பது ஒரு புதையல் வேட்டை ட்ரெஷர் ஹண்ட் மற்ற சபைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக பவுல் அடிக்கடி சுட்டிக்காட்டிய தெசலோனிக்ஸ்தவர்களையும் விட விரை அளவில் உள்ள விசுவாசிகள் சிறந்தளங்க காரணம் அவர்கள் திருவசன ஆராய்ச்சியை தினசரி பயிற்சியாக கொண்டிருந்தது அவர்களை குறித்து பவுல போஸ்தலன் இப்படி லூக்கா இப்படி எழுதியிருக்கிறான் தெசலோனிக்காவிலே உள்ளவர்கள் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டதோடு அல்லாமல் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினமும் ஆராய்ந்து பார்த்தபடியால் திசலோனிக்காவில் உள்ளவர்களை காட்டிலும் பிறையாவில் உள்ளவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்களாம் திருமுறையோடு செலவிடும் நேரத்திற்கு நாம் கஞ்சத்தனம் பண்ணினால் ஒரு சில பகுதிகளை மட்டுமே திரும்ப திரும்ப வாசித்துக் கொண்டிருப்போம் மற்றவற்றை எல்லாம் விற்றுவிடுவோம் அப்பொழுது நாம் தேர்ச்சி அடையவும் முடியாது எல்லா நற்செய்திகளையும் எல்லா நற்செயல்களுக்கும் ஆயத்தமும் தகுதியும் நாம் பெற முடியாது கடவுளின் முழு ஆலோசனை ஹோல் கவுன்சில் ஆஃப் காட் நாம் இழந்து போவோம் வேதத்தில் உள்ள எல்லாம் கடவுளால் எழுதப்பட்டவை நாம் வாசிக்கிறோம் ரெண்டு திம்பத்தி இரண்டாமத்தி ஆயத்திலே நாம் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியனால் அருளப்பட்டிருக்கின்றன தேவனுடைய மனுஷன் தேரினவனாகவும் எந்த நற்சையிலும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து உள்ளதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கின்றன மேலெழுந்தவாறு பார்த்தால் கவர்ச்சியற்று தெரியும் வேத பகுதிகளையும் நாம் கட்டாயமாக மனதை கட்டாயப்படுத்தி நாம் தியானிக்க வேண்டும் அப்பொழுது அப்படிப்பட்ட பகுதிகளிலிருந்து வருகிற சத்தியங்கள் கூட நம்மை ஆச்சரியத்திலே ஆழ்த்தும் எடுத்துக்காட்டாக தீர்க்கன் இசைக்கியலுக்கு முன்பாக கடவுள் ஒரு சூளு விரித்தார் அதன் இரு பக்கங்களிலும் கதறல்களும் புலம்பொல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன அவன் தயக்கத்தோடு அதை அது தேன்போல் இனித்தது என்று பார்க்கிறோம் ஓய்வு நாளிலே பள்ளியிலே எனக்கு கற்றுக் ஒரு பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது வேதத்திலே வேதத்திலே விலைமதியா முத்துக்களுண்டு சீனந்தோறும் நீ அம்முத்து களைப்பார் உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய் ஜெபிப்போம் எங்கள் நல்ல ஆண்டுவரே எங்களுக்கு நீ கொடுத்த இந்த அருமையான வேத புத்தகத்திற்காக இந்த வேத பொக்கிஷத்திற்காக இந்த வேத புதையலுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஏனோ தானோ வென்று சொல்லி கர்த்தாவே மேலெழுந்தவாரியாக வாசித்து வெறும் கூழாங்கற்களினால் எங்களுடைய பைகளை நிரப்புவதை விட ஆழமாய் நாங்கள் சென்று அங்கே நாங்கள் முத்துக்களை பொறுக்கி கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் எங்களுடைய வேதத்தின் தினசரி தியானம் ஒரு முத்துக்குளிப்பின் அனுபவமாக இருப்பதாக மறுபடியும் இந்த திருவார்த்தைக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம் இந்த திருவார்த்தை இந்த திருவசனம் இன்னும் தங்கள் சொந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்படாமல் எத்தனையோ மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்காகலாம் நாங்கள் ஜெபிக்கிறோம் சீக்கிரத்திலே வேதாகம மொழிபெயர்ப்பாளர்கள் அந்த மொழிகளிலே வேதத்தை மொழிபெயர்க்க அவர்களை உந்தித் தள்ளும் அப்படிப்பட்ட ஊழியங்களை எங்களுடைய பொருளுதவியினால் அதிகமாய் தாங்க கர்த்தர் ஏவி விடும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்